வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாழைத்தண்டு தோயல் வாழைத்தண்டில் வந்து எல்லாரும் கூட்டு பண்ணுவாங்க குழம்பு பண்ணுவாங்க பொரியல் பண்ணுவாங்க ஆனால் இது வாழைத்தண்டில் வந்து எப்படி தோயல் பண்ணுறதுன்ட்டு ஒரு நேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அந்த அவங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் இந்த இது த இந்த நான் சொல்கிறேன் பொடியாக அறிந்த வாழைத்தண்டு ஒரு கப்பு மூன்று காய்ந்த மிளகாய் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப புளி சிறிதளவு தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் இப்போ வந்து வாழைத்தண்டு வந்து பொடியாக அரிஞ்சிட்டு அதை நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துருங்க கொஞ்சம் நிறம் மாறுற மாதிரியே வதக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகா தேங்காய் புளி இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இந்த சைட் செஞ்சு சாப்பிட்லாம் வாழைத்தண்டு சட்னின்னு நீங்கள் சொன்னாலே ஒழிய கண்டிப்பா இது வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது முயற்சி பண்ணி பாருங்க, நன்றி